இவர் கோடிகார உள்ளார் என்று கூறப்பட்டது அதற்கு அப்துல்லாஹிபின் மசூது அலியுல்லாஹின் அவர்கள் அடுத்தவரின் குறையை தேடி அலைவதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டுள்ளோம் ஆனாலும் நம்மிடம் வெளிப்படையாக ஒன்று வெளியானால் அதை நாம் குற்றம் பிடிப்போம் என்று கூறினார்கள் புகாரி அபுதாவோ நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம்